வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்தாவது செய்திச் சேவை ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சுலமுக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் நெடுந்தீவு அருகே தமிழக மீனவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது மரணம் திட்டமிடப்பட்ட கொடூரக் கொலை எனவும் அதற்கு இலங்கை கடற்படைதான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கொடநடு விவகாரத்தில் தவறான கருத்தை சொன்னால் ஏழு ஆண்டு சிறை தண்டனை என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும் இதில் நிச்சயம் ஸ்டாலின் அவமானப்படுவார் தோல்வி சந்திப்பார் என்று அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி கூறியுள்ளார் கொடநடு விவகாரத்தில் அரசியல் ஆதாயம் தேடுபவர்களின் முகத்திரை விரைவில் கிழி தெரியப்படும் என்று அமைச்சர் மாபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் அனைத்து காவல் நிலையங்களிலும் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்க வேண்டும் என்று டிஜிபி டி கே அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி பதில் அனுப்பிட உத்தரவிட்டுள்ளார் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரரான பிரபாகரனுக்கு பைக் பரிசாக கிடைத்தது பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னாள் முதல்வர்களான மறைந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு சேலத்தில் சுமார் ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மணிமண்டபத்தை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் கொடநாடு விவகாரத்தை அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தவில்லை கொடநாடு துரோகத்தின் சின்னமாக மாறியுள்ளது என மக்கள் நீதி மைய அமைப்பாளர் கமல் குற்றம் சாட்டியுள்ளார் திருமூலரின் திருமந்திரம் உலக பொதுமறையாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்று மகர்ஷி குருமகான் பரஞ்சோதியார் தமது அருளாசியுரையில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய செய்திகள் டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தப்பட்டது டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் காலின் வெக்கன்சி சுவடிகள் குறித்த சொற்பொழிவு நடைபெற்றது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான பேராசிரியர் ம ராஜேந்திரன் அவர்கள் காலின் மெக்கன்சி சுவடிகள் குறித்து சொற்பொழிவாற்றினார் நானூற்று அறுபத்தி நான்கு மில்லியன் டாலர்கள் பொறுமான அமெரிக்காவை உலுக்கிய மருத்துவ ஊழல் சதி வழக்கில் சிக்கிய பத்மஸ்மி விருது பெற்ற இந்திய மருத்துவர் ராஜேந்திர போத்ரா மிகப்பெரிய சாதனை தொகையான ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தொகை பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் எல்லைப் பகுதியில் பயங்கரவாத நடவடிக்கைகளை முறியடிக்க இந்திய இராணுவம் தயங்காது என்று ராணுவ தளபதி ஜெனரல் பிபின் ராவத் காஷ்மீர் சர்வதேச எல்லையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த துணை தளபதி சுட்டுக் கொல்லப்பட்டார் மாயாவதி அகிலேஷ் சிங் யாதவின் கூட்டணியில் விலக்கி வைக்கப்பட்ட ராகுல் உத்தரப்பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தலில் தீவிரம் காட்டி இதன் பதிமூன்று பிராந்தியங்களில் மெகா பிரச்சார கூட்டங்களை பிப்ரவரி முதல் தொடங்குகிறார் பாஜகவில் இருந்து உலகும் சத்ருகன் சிங்கா காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார் மக்களுக்காக எவ்வித நல் வார்த்தைகளையும் பேசாமல் எப்போதும் விஷத்தை கக்குவதுதான் யோகி ஆதித்யநாத் என குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மூத்த தலைவர் ரஷீத் ஆல்வி இந்தியாவின் வளர்ச்சிக்கு தன்னலமற்ற சேவையாற்றுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிலிப் கோட்லர் சர்வதேச விருது வழங்கப்பட்டது விரும்பிய டிவி சேனல்களை பார்க்கும் திட்டத்தின் குறைந்தபட்சம் நூறு சேனல்களுக்கு ரூபாய் நூற்று கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது வரும் பிப்ரவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் என தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகளில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ அந்நாட்டு தமிழ் மக்களுடன் பொங்கல் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடியுள்ளார் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் பிரக்ஷிப்ட் தொடர்பாக பிரதமர் தெராசேமே கொண்டு வந்த ஒப்பந்தத்தை எம்பிக்கள் தோற்கடித்தது அந்நாட்டு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த அக்டோபரில் ஜாவாகடலில் உழுந்து விபத்துக்குள்ளான லயன் ஏர் விமானத்தின் விமானிகள் அறையின் குரல் கருவி ஒன்று கடற்படையின் நவீன சாதனங்களின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இக்கருவி மூலம் மேலும் பல உண்மைகள் தெரிய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது உலக வங்கி தலைவர் பொறுப்பிற்கு இந்திரா நுயை முன்னிறுத்த அமெரிக்கா பரிசீலனை செய்து வருகிறது சிறுமிகள் தங்களது மானத்தை காப்பாற்ற அவர்கள் ஒதுக்கப்பட்டு தங்களது குடும்பத்தின் பெயருக்கு இழுக்கை ஏற்படுத்துவர் என்று கூறும் பாடநூல் ஒன்று உடனே திருத்தப்பட வேண்டும் என்று மலேசிய கல்வி அமைச்சு உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் கடும் எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாது ஈரான் செயற்கைக்கோள் ஒன்றை விண்ணில் ஏவியது ஆனால் இந்த ஏவுகணை திட்டமிட்டபடி இலக்கை எட்டாமல் தோல்வியில் முடிவடைந்து விட்டதாக ஈரான் தகவல் தொழில்நுட்பத்துறை மந்திரி முகமது ஜரோமி தெரிவித்துள்ளார் போலந்து நாட்டின் டென்சிக் நகர மேயர் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவரை வாலிபர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வணிகச் செய்திகள் பயணிகள் வாகன விற்பனை கடந்த டிசம்பர் மாதமும் சரிவை சந்தித்துள்ளது இத்துடன் கடந்த ஆறு மாதங்களில் ஐந்தாவது முறையாக விற்பனை சரிவடைந்துள்ளது வாட்ஸ்அப் பேமெண்ட் சேவை தொடர்பான வழக்கில் ரிசர்வ் வங்கியை பிரதிபாதியாக சேர்க்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது பொதுத்துறை வங்கிகளின் செயல்பாடுகளை மேம்படுத்த அரசின் பங்கை ஐம்பத்தி இரண்டு சதவீதமாக குறைக்க திட்டம் உள்ளதாக நிதி சேவைகள் துறை செயலர் ராஜீவ்குமார் தகவல் தெரிவித்துள்ளார் பதினெட்டு மாதங்களில் இல்லாத அளவுக்கு சில்லறை பணவீக்கம் இரண்டு புள்ளி குறைந்துள்ளது ஆசிய பங்குச்சந்தைகளில் எழுச்சி ஏற்பட்டதால் இந்திய பங்கு சந்தைகளிலும் வணிகம் ஏற்றம் பெற்றது விளையாட்டுச் செய்திகள் அடிலேடு ஒருநாள் போட்டியில் தொடரை சமன் செய்யும் சிறப்பான சதத்தை கேப்டன் விராட் கோலி எடுக்க அவருக்கு உறுதுணையாக நின்று முடித்துக் கொடுத்தார் தோனி காஃப் வித் கரண்ட் நிகழ்ச்சியில் வாய்ப்பு வந்தபடி உலரி மாட்டிக்கொண்ட ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான அடிநைட் போட்டியை வீட்டில் அமர்ந்தபடி தொலைக்காட்சியில் பார்த்தார் என்று அவரது தந்தை ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலகக் கோப்பையை வெல்லும் இங்கிலாந்தாக இருக்கலாம் ஆனால் இந்திய அணி ரொம்பவும் பின்தங்கிவிடவில்லை இந்தியாவின் இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் உலகின் இரண்டாவது இளம் கிராண்ட் மாஸ்டர் என்கிற சாதனையை நிகழ்த்தியுள்ளார் சென்னையைச் சேர்ந்த பன்னிரண்டு வயது சிறுவன் குகேஷ் திரைச்செய்திகள் ராகவாலாரன்ஸ் இயக்கி நடிக்கும் முனி நான்கு காஞ்சனா மூன்று படத்தின் மோஷன் போஸ்டர் ஒரே நாளில் 20 லட்சம் பார்வையாளர்கள் கடந்ததற்கு ராகவாலாரன்ஸ் நன்றி தெரிவித்துள்ளார் விஜய் சேதுபதியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடிக்கும் புதிய படமான சிந்துபாத் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகியுள்ளது யஷ் நடித்த KGF இந்தி டப்பிங் பாகிஸ்தானில் வெளியாகி அமோக ஆதரவை பெற்றுள்ளது என்னுடைய அடுத்த படத்தின் தலைப்பு நாற்காலி அல்ல என்று ரஜினி படம் குறித்து ஏ ஆர் விளக்கம் அளித்துள்ளார் இத்துடன்த்தினியில் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்